சீரராஜெல்வம் போல் சீர்கபே என்ன ஆசான் பேரராக வர்க்கப்போ அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபெருமாளி திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மயூரக பேரோடு செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு உன்னியாசத்தின் இன்றைய உபயோதார்களான திரு த பச்சையப்பன் அவர்களே திருமதி லக்ஷ்மி அவர்களே மற்றும் உபயதார பேரவை உறுப்பினர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று ஸ்லோகம் பதினாறு பார்க்க வேண்டும் மௌலிந்தோ ஏஷஹ மோஷேர் திதிங்இதி ரிஷபாங்கேனயேன பிரத்யக்ரோ உத்காட்டிதா அம்போருக குஹர குஹா अलम சுா கிருஷ்ணஸ் தனரிபவ்ஸ்னு அலம் திரணாயனிபோ சூஷா உமமோ வக இதுலமாரமாக கவிஞர் சூரியனை மும்மூர்த்திகளும் வணங்குகிறார்கள் என்று சொல்றார் சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளும் சூரியனை வணங்குகிறார்கள் அதை ஏன் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற காரணம் தமாஷானது கவிஞர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற நகைச்சுவை உரிமையை பயன்படுத்தி கொண்டு அவர் அப்படி சொல்றார் என்ன சொல்றாருன்னா சிவபெருமானுக்கு சூரியனை பார்த்தா பயம் வந்துருச்சான் ஏண்டான தன் தலையில் இருக்கிற சந்திரனுடைய ஒளியை இந்த சூரியன் அபகரிச்சிருவானோ அப்படின்னு அவர் பயம் வந்துருட்டான் பிரம்மாவுக்கு என்னடான இந்த தாமரையானது மலர்வதற்கு முன்பு ரொம்ப இடுக கஷ்டப்பட்டு உக்காந்துருந்தாரான் அந்த தாமரையில் சூரியன் வந்த பிறகு தாமரை மலரவே நிறையா இடம் கிடச்சி போச்சான் அதனால நிறைய இடம் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த சூரியன் தானேன்னு சொல்லி அவர் சூரியன் சூரியன் தான் வணங்குகிறாராம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரான் எனக்கு பேரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் கருப்பு என் உடல் நிறமும் கருப்பு இந்த சூரியன் இருட்டை விரட்டுற சாக்கில் என் நிறத்தையும் விரட்டிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் பயந்து போய் அவர் கும்பிடுறாராம் எனவே மும்மூர்த்திகளும் கும்பிடுகிறார்கள் என்று அவர் தமாஷா சொல்கிறார் இதிலே ஹரிஹர பிரம்ம சேவிதாம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி சொல்லுவார்கள் மகாலட்சுமியை ஹரியும் சிவனும் பிரம்மாவும் துதிக்கிறார்கள்னு சோதரத்தில் வரும் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் அன்பை காட்டுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை பேசுகிறபோது அதை ரொம்ப உயர்த்தி பேசுறது பழக்கம் திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரத்தில் பொய் பேசாமையின்னு ஆரம்பிச்சார்னா வாய்மிதான் சிறந்த தர்மம் அப்படிம்பாரு புலால் மரத்தில் சொல்லும்போது கொல்லாமை தான் சரத தர்மம் அப்படின்பாரு அந்தந்த அத்தியாயத்துக்கு ஏற்ப அதை மிகப்படுத்தி பேசுறது நனிந்திய ந நனிந்தான் நியாயம்னு சொல்கிறது அதாவது நிந்தை செய்வதாகாது பன்னிரெண்டு ஆழ்வார்கள்ல ஆண்டாள் பெருமையை எடுத்து ஆண்டாள் பெருமையை எடுத்து போது மற்ற ஆழ்வார்களை பார்த்தா இறக்குற மாதிரி இருக்கும் மட்டும் மாதிரி இருக்கும் ஆனால் நோக்கம் அதில் நனிந்தான் நியாயம்னு சொல்கிறது அது மாதிரி இங்கே சூரியனை உயர்த்துகிறார் மௌலி மௌலி அப்படின்னு சொன்ன ஹெட் தலை அல்லது க்ரௌன் தலையினுடைய இந்த பாகம் வந்து அப்படி டூ மாறி இருக்கணும் அது நல்ல லக்ஷணம் என்று சொல்வார்கள் அதனால் அதுக்கு வந்து மௌலின்னு பேர் கொடையை விரிச்சா கொடையினுடைய மேல் பகுதி எப்படி இருக்கு அது மாறி இருந்தால் அது ராஜ லட்சணமாக சொல்லுவார்கள் நீங்க எப்போ திருப்பி மொட்டை போட்டீங்கன்னா கண்ணாடியில் பாருங்க உங்க தலை எப்படி இருக்குதுன்னு பிளாட்டா இருக்கா இல்ல டூ மாதிரி இருக்குதா அப்படின்னு முடி கழிஞ்சாதான் நம்ம மண்ட என்ன லட்சணமா இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம முடி வச்சு மூடிக்கிட்டு சமஸ்காரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால அதுக்கு கிரவுன் என்று ஒரு பெயர் உண்டு அப்படிப்பட்டவன் அரசனாவான் அஞ்சுக்கோ பத்துக்கோ ஆயிரத்துக்கோ பத்தாயிரத்துக்கோ லட்சத்துக்கோ ஒரு கோடி பேருக்கோ அரசனாவான் என்று சொல்லியிருக்கு மௌலி என்றால் இங்கே சிவபெருமானுடைய ஜடாமுடியை குறிக்கிறது சிவபெருமான் தன் தலை எதை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சந்திரனை வைத்து இந்த சந்திரன் வந்து சிவபெருமானுக்கு யஜமானா தாசனா நவகிரகங்கள் சிவபெருமானை வணங்குகிறார்கள் அதில் சந்திரனும் ஒருவர் சந்திரனால சிவபெருமானை வந்து பயமுறுத்திட முடியாது ும் தபத்திலும் சந்திரனை விட சிவபெருமான் எவ்வளவோ பெரியவர் ஆனால் தன்னுடைய பக்தர்களில் சந்திரனும் ஒருவன் அதனால் அவனுக்கு ஒரு கௌரவம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தூக்கி தலைமையில வச்சுருக்காரு நம்ம வீட்டு கை தூக்கி நம்ம தலைமையில வச்சுக்குவோம் சில சமயத்தில் அங்கே சிறுநீர் வைச்சி விட்டுரும் அதான் தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் அன்பின் காரணமாக செய்யக்கூடிய காரியம் திருப்பதி வெங்கடாஜலபதியனுடைய இந்த நாடி பகுதியுட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல வெள்ளையா பச்சக்கர் பூரம் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீபாத ரேணுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீபாத பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவடி தூசின்னு அர்த்தம் ஸ்ரீபாத திருவடி தூசின்னு அர்த்தம் இப்போ திருவடி தூசிங்கிற பேர் அதுக்கு எப்படி பொருந்தோம் அந்த கதை உங்களுக்கு தான் தெரியும் அனந்தாழ்வான் வந்து நந்தவனை கைங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது பெருமாள் ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து அவருடைய மனைவியாரிடமிருந்து மண்ணை வாங்கி வாங்கி கொட்டினான் அனந்தாழ்வானுக்கு கோபம் வந்துடுது இந்த ஒரு பாக்கியம் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதில் போய் நீ வந்து பங்கு போடுறாடான்னு சொல்லிட்டு மண்புட்டியால் அடிச்சு விட்டாரு அந்த அடியானது இந்த இடம் சேதமடையும்படி பண்ணி ரத்தம் கொட்டுச்சு அந்த பையன் அப்படியே கையை மூடிக்கிட்டே போய் வெங்கடாஜலபதி கர்ப்ப கிரகத்துகளுக்கு அப்படியே மறைஞ்சிட்டான் பார்த்தா பெருமாளுடைய நாடியிலிருந்து ரத்தம் கூட்டுது அப்போ அர்ச்சகர் புலம்பினார் இப்படி ரத்தம் கூட்டுதே எனக்கு பார்க்கறதுக்கு மனசு தாங்கலையே இதுக்கு என்ன செய்யறது மருந்து என்ன அப்படின்னா அடியவர்களுடைய பாத தூசி தான் இதுக்கு மருந்து அப்படின்ன அடியவர்கள் பாத தூசியா இப்போ நான் எங்கே போவேன் மெய்யடியவர்களுக்கு அப்படின்னு என்னை அழிச்சானே அவன் தான் மெய்யை அடியவன் அடிக்கிறவன் அடியவன் அதனால எனக்கு அவனுடைய பாத தூசியை கொண்டு வந்து வையை அப்படின்ன உடனே அனந்தாழ்வான் அப்படி நடந்து போன பாதையிலிருந்த மண் எடுத்து அப்படி வச்சு மூடினார் உடனே அது வந்து நின்று இந்த ஞாபகமாக தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க டெய்லி அடியவருடைய மண்ணுக்கு எங்கே போவீங்க பச்சக்கரை பொறுத்த வைங்க இதுதான் அது என்று பாவித்து கொள்ளுங்கள் இந்த கதராடையை பொன்னாடையாக பாவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி ஒரு பழைய கிழிஞ்ச கதராடையை போற்றுவாங்க அது மாதிரி இந்த மண் இருக்குதே அந்த ஸ்தானத்தில் பச்சைக்கருப்புறத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பேர் என்னென்னா ஸ்ரீபாதரேனு சொல்கிறார் அந்தரங்க சேவைன்னு ஒரு சேவை உண்டு திருப்பதியில் அது எல்லாருக்கும் கிடைக்காது சில பேருக்கு தான் கிடைக்கும் அந்த அந்தரங்க சேவை பிரசாதம் என்று அந்த ஸ்ரீபாதரேனும் கிடைக்கும் அது கிடைக்க பெற்றவர்கள் மகாபாகியசாலிகள் அதை கொஞ்சம் தீர்த்தத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற சகல ரோகங்களும் ஓடிய போச்சு அன்னைக்கே அதுக்கு ஸ்ரீபாதரேனு திரு தொண்டரடி பொடி அப்படின்னு அர்த்தம் ஆமா அந்த அந்தரம் கைங்கரியும் பார்க்குற பட்டா பட்டாசாரியெல்லாம் அதை கொண்டு வந்து பக்தர்களுக்கு கொடுத்துட்டு காணிக்காத பணம் வாங்கிவாங்க உண்மைதான் நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் இப்போ பெருமாள் வந்து அந்த இடத்துல பக்தனுடைய திருபடி மண்ணு வைக்கணும்னு சொல்லி ஏன் சொல்றார் தன் அன்பை புலப்படுத்துறதுக்காக சொல்றார் அந்த அனந்தாழ்வான கௌரவிக்கிறதுக்காக சொல்றார் அது மாதிரி சிவபெருமான் சந்திரனை தூக்கி ஏன் தலையில் வச்சுட்டு இருக்கார் அந்த சந்திரன் இல்லாட்டி அவருக்கு காரியம் ஆகாதா அவருக்கு சந்திர மௌலின்னு ஒரு பேரு மௌலினா கிரீடம் தலை உச்சின்னு அர்த்தம் தலை உச்சியிலே சந்திரனை வைத்தவர் சந்திரசேகரன் அப்படி ஒரு பேரு அதுக்கு காரணம் என்னன்னா பக்தருக்கு வசப்பட்டவர்கள் அடியாருக்கு எளியன் சிற்றம்பலம்னு ஒரு பாட்டு சைவத்தை சொல்லுவாங்க இப்போ மௌலி இந்தோகோ ஏஷ மோசேத் இந்த நீங்கள் கையில் வச்சுருக்கிற புத்தகத்தில் முதல் வரியில் இருக்கிற பாடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் இப்போ நான் படிக்கிற பாடம் தான் சரியாக தெரியுது அந்த பாடம் வந்து எனக்கு அவ்வளோ சிறப்பாக தெரியல ஒன்றும் அச்சுப்படியாக இருக்கணும் அல்லது ரெண்டாம் தரமான பாடமாக இருக்கணும் மௌலி இந்தோ ஏஷ ஏஷா மோஷேத் அப்படி வரணும் ஏஷஹனா அது தட் மோஷேத் அப்படின்னா திருடுதல் ராபின்க்கு வந்து மோஷம்னு சொல்கிறது ரொம்ப மோசம் மோசம் பண்றான் மோசடி பண்றான்னு சொல்றாங்கல்ல அதுக்கு மோசகா அப்படின்னு சொன்ன ராபின் அல்லது திருடுதல் எதை திருடுதல்னா சந்திரனுடைய ஒளியை சூரியன் திருடி விடுவான் என்று சிவன் அஞ்சுகிறாரான் அதனால இந்த மாதிரி திருட்டு நடக்கக்கூடாது மோசின் துத்தியினா ஒளி சந்திரனுடைய ஒளியை இவன் திருடக்கூடாது என்று அஞ்சி மொத முதன்னு வெங்கடாஜலபதி வந்து அங்கே ஏழு மலையிலே கொழுவீற்று அனைவருக்கும் காட்சி கொடுத்து அவருக்கு பிராபலியம் ஆகிற போது அங்கிருந்த குரங்குகள்லாம் பார்த்தனவாம் இதனால் வரைக்கும் நாம பாட்டுக்கு சுதந்திரமாக இங்கே ஆடி ஓடி மகிழ்ந்து கொண்டிருந்தோம் இப்போ பெருமாள் வந்துட்டாரே பெருமாள் வந்துவிட்டால் பெருமாள் பக்தர்கள் நம்ம இருக்க விட மாட்டாங்களே துரத்திடுவாங்க கவலைப்பட்டுனவாம் அப்போ பெருமாள் சொன்னாராம் கவலைப்பட வேண்டாம் இந்த ஏழு மலையில் ஒரு மலையில் தான் ஆஞ்சநேயன் பிறந்தான் அதனால் அந்த மலைக்கு அஞ்சனாதிரின்னு பேர் இருக்கும் ஆஞ்சநேயனுடைய வம்சத்தில் பிறந்த உங்களை நான் விரட்டுவேனா யாரும் விரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரான் ஆழ்வார் வந்து மந்திபாய் வேங்கடமாமலைன்னு பாடினார் பிள்ளை பெருமளையங்கார் வந்து திருப்பதி வெங்கடாஜில் பற்றியே குரங்கன்னு பாடினார் அரங்கனை பாடும் வாயால் அந்த குரங்கனை பாடுவேணும் அப்படின்னார் குரங்கன் அர்த்தம் என்ன குரங்குகள் நிறைந்து இருக்கக்கூடிய திருப்பதி மலையில் வாழ்கிறவன் குரங்கன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்ன பெருமாளுக்கு என்ன ஒரு சங்கல்பம் ஆகி போச்சு நாம வந்து குடியேறுறதுனால மற்றவாளுக்கு பாதிப்பு வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லேபல கொடுத்துட்டார் என்ன லேபல் அஞ்சனாதிரி ஏழு மலைகள் ஒரு மலை அஞ்சனாதிரி அனுமன் பிறந்த மலை என்ற ஞாபகம் இருக்கட்டும் என்று அப்படி வச்சுட்டார் அதனால அதுதான் நியாயம் சூரியன் வந்துருச்சுங்கிறதுக்காக சந்திரனுடைய ஒளி பறிபோகுதுன்னு சொன்னா அது என்ன நியாயம் எனவே அதை நடக்கக்கூடாது ஜித்தியும் இதி அந்த ஒளி திருடப்படக்கூடாது என்பதற்காக யகா ரிஷபங்க அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பெயர்கள் ஒன்று ரிஷபம் அப்படின்னு சொன்ன காளை மாடுன்னு அர்த்தம் காளையை அவர் வந்து சமயத்தில் கொடியா பிடிச்சிக்குவார் சமயத்தில் வாகனமா வச்சுக்குவார் ரிஷப வாகனம் அவருக்கு பேரு இந்து சம்பிரதாயத்திலே காளை மாடுகள் புனிதமானவையாக கருதப்படுகின்றன பல பேர் விவரம் தெரியாம பசுமாடுகள் புனிதமானவை காளை மாடுகள் புனிதமானவை அல்ல நினைக்கிறாங்க அது தவறு இந்த முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் என்ன பண்ணினா இந்தியர்கள் பூமியை புனிதமாக கருதுகிறார்கள் அப்படிங்கறத பார்த்து அதை கேலி பண்ணனும் நினைச்சான் அவனுடைய கொள்கை என்னன்னா அல்லாஹ் ஒருவனே இறைவன் பாக்கி எதுக்குமே வழிபாடு கூடாதுங்கிறது அவனுடைய கொள்கை பிறகு ஏன் மற்ற இந்துக்களை அவன் விட்டு வச்சுருந்தான்னா அந்த விஷயத்தில் கை வச்சா எல்லா இந்துக்களும் சேர்ந்து அவனை ஸ்லாட்ரு பண்ணிடுவாங்க அந்த பயம் அவனுக்கு இருந்தது அதனால் என்ன பண்ணால் இந்த பூமி தேவியை பூமாதேவியை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே இந்துக்களுடைய நிலங்களிலே கழுதுகளை பூட்டி உழுதான் அடுத்து என்ன பண்ணினால் பூமாதேவின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அது பெண் தானே அப்போ நான் ஒரு மாப்பிள்ளை தயார் பண்ணுறேன் பாருன்னு ஒரு கடப்பாறை அதில் சொல்லுகிறான் பூமியில் இதான் ஆண்குறி போ அப்படின்னு இவ்வளவு ஆபாசமாக பூமாதேவி அவமதித்தான் இதை கண்டு மக்கள் கொதித்து எழுந்தார்கள் சத்ரபதி சிவாஜியின் தலைமையிலே விவசாயிகள் இதை எதிர்த்து போரிட்டார்கள் சிவாஜி ஜெயித்தான் அவன் என்ன பண்ணால் முதல்ல அந்த கழுதுகள்லாம் அடித்து துரத்து விட்டு தங்க த தங்கத்தால் செய்யப்பட்ட ஏரிலே காளை மாடுகளை பூட்டி அதே நிலங்களை உழுதான் அந்த கடப்பாறையை விட்டெறிந்தான் என்ன நாம் சரித்திரத்தில் பார்க்குறோம் அது எதுக்காகனா காளை மாடுங்கிறது மிக புனிதமானது மேஷம் ஒரு ராசி அதுக்கு அடுத்து ஒரு ராசி ரிஷபம் ரிஷபத்தை ஒரு புனிதமான ஒரு விலங்காக சொல்கிறார்கள் அதனால சிவபெருமானுக்கு ரிஷப ரிஷபாங்கன்னு ஒரு பேரு ரிஷபாங்கேன யா சங்கிதேன சங்கிம்னா டவுட் என்ன டவுட்டு வந்துருச்சு இவன் திருடி விடுவானோ சந்திரனுடைய ஒளியை சூரியன் திருடி விடுவானோ என்ற சந்தேகம் இப்படிலாம் சந்தேகம் வரலாமா அப்படின்னா இயற்கையில் எது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பிராணியை பார்த்து அது இப்படி தான் இருக்குன்னு எடப்போட முடியாது புளி சிங்கம் எல்லாம் பாருங்கள் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது பூமியிலேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வேறு தான் இருக்கும் நீளம் வந்தீங்கன்னா அஞ்சு அடியிலருந்து பத்து அடி பன்னெண்டில் இருக்குது ஆனால் மிகப்பெரிய யானையை கூட அடித்து காலி பண்ணிடுது இந்த சிங்கத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குது யானை இவ்வளவு பெரிய உருவமா இருக்கு ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன தெரியுமா ஆறுகளில் யானை அவ்வளவு பெரிய உடம்பை தூக்கிக்கிட்டு அனாயாசமா நீந்துமா அதை பார்த்தா நமக்கு நாக போல இருக்கும் நாம இவ்வளவு லகுவான உடம்போட ரெண்டு கை ரெண்டு கால வச்சுக்கிட்டு யாராவது காட்டாற்று வெள்ளத்தை கொண்டு போய் காமிச்சா தள்ளிவிட்டாப்பா அப்படின்னு ஆல்ரெடி பின்னால் வந்து எங்கே விழுந்தா செத்து போயிவிடுவோம் யானை வந்து அவ்வளோ பெரிய சரீரத்தை வச்சுக்கிட்டு ஜாலியாக நீந்தி போகும் என்று சொல்லுகிறார்கள் அதை ஃபோட்டோ பெற எடுத்து காண்பித்துக்கான பார்த்துருக்கேன் அப்போ இதெல்லாம் நம்ம யூகிக்க முடியுமா யானை நீந்த முடியுங்கிறத யூகிக்க முடியுமா சொன்னாலும் நம்பிக்கை ஏற்படுமா ஏற்படாது ஆனால் அதை படம் பிடித்து காட்டுகிறார்கள் இல்லையா அதனால் எது எப்படி எங்கே நடக்கும் என்று யாரும் சந்தேகிக்க முடியாது அப்படி சங்கித்தேன அந்த சந்தேகத்தினாலே அவர் வந்து என்ன பண்றாருனா கீழே வந்து கிருஷ்ணனன்ற வரியில வர்ற ஸ்துதோ அப்படின்னு வர்றது பார்த்தீங்கன்னா அதில் வந்து முடியுது இந்த மூவரும் வணங்குகிறார்கள்ங்கிறதுக்கு அந்த வணங்குகிறார்கள்ங்கிறத ஒரு வினைச்சொல் போட்டுவிட்டு அதை மூணு பேருக்கும் காமனாக அப்ளை பண்றாரு சப்ஜெக்ட் மூணு வெர்பு ஒன்று அதோட சிவபெருமானுடைய கதை முடியுது அடுத்து பிரம்மாவை பற்றி சொல்ல வர்றார் பிரம்மாவை பிரத்யக்ர உட்காட்டிதூருகுகர குகா தாத்ரா தாத்ரானா பிரம்மான் அர்த்தம் தாத்ரி அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு பூமி பிராட்டிக்கும் வரும் இங்கே தாத்ராங்கிற சொல் வந்து பிரம்மாவை குறிக்கிறது பிரம்மா என்ன பண்றார மிக புதுமையானது சொல்றாங்கல்ல சுட சுட புத்தம் புதினாக அதுக்கு வந்து பிரத்தியேக்கிரம்னு சொல்கிறது இப்போ ராஜசூய யாகம் பண்ணும்போது ரெண்டாம் நாள் என்ன பண்ணுவாங்க கார்க பத்தியம் என்ன ஹோமம் நடக்கும் அந்த அக்னியில் செய்கிறப்போ பிரசாதம் பக்குவமாகற போது மேலே ஒரு பால் ஏடுமாறி ஃப்ரெஷ்ஷாக வரும் அதை வச்சு தான் அந்த யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்குது புத்தம் புதுசாக அன்னைக்கு அப்போ தயாரானது எடுத்தது பண்ணணும் அது கொஞ்சம் சில முகர் சில நாழிகை அதிகமாயிட்டால் கூட அது செல்லாது அதுக்கு பிரத்தியேக்கிரம்னு சொல்லுவாங்க இங்கே புத்தம் புதிதாக எது உத்காட்டித உத்காட்டித்தனா மலர்ந்த அம்போருக அம்போருகம்னா தாமரை பிரம்மா அமர்ந்திருக்கிற தாமரை இருக்கே அது புத்தம் புதிதாய் மலர்ந்தது அந்த தாமரைக்கு வந்து பழமையே கிடையாது அதுக்கு முதுமையே கிடையாது என்றென்றும் அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியது ஏன்னா படைப்பாளன் ஆகிய பிரம்மாவை தாங்கக்கூடியது அல்லவா அம்போருக குகர குகர அப்படின்னு சொன்ன மத்தியபாகம் இப்போ ஒரு பழம் இருக்குது அந்த பழத்துக்குள்ள கொட்டை இருக்குது அந்த கொட்டைக்குள்ளே ஒரு விதை இருக்குது பாருங்க அது மத்திய பாகம் அதே மாதிரி தாமரை பார்த்தீங்கன்னா எதிர்கள்லாம் விரிஞ்சு இருக்கும் ஃப்ளாட்டாக நடுவில் குமிழ் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு குகரன்னு சொல்கிறது மத்திய பாகம் மத்திய பாகம் எல்லா தாவரத்துலையுமே முக்கியமானதாக இருக்கும் இந்த நாவல் பழ கொட்டை இருக்குல்ல இந்த நாவல் பழ கொட்டையினுடைய உள்ளே இருக்கிற மத்திய பருப்பு இருக்கு அதை வெயிலில் காய வச்சு உலத்தி டெய்லி ஒரு சிட்டியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சக்கர வியாதி பறந்து போயிடும் அது பல பேருக்கு தெரியறதில்லை அடுத்து டெய்லி கொஞ்சம் வெந்தயம் ராத்திரி ஊரை போட்டு சாப்பிட்டாலும் சக்கரை வேதி போயிடும் பாவக்காய் விதை இருக்குது இல்லையா பாவக்காய் விதையை காய போட்டு அதை சூர்ணம் பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் வெறுமையத்தில் சாப்பிட்டு வந்தாலும் சக்கரை வராது இதில் ரொம்ப எளிமையான அவர் வர விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சில பேர் என்ன பார்த்து உங்களுக்கு சக்கரை வந்துருச்சு போட்டுருக்கு ஆள் மிளைஞ்சிட்டிங்க நேற்று வேற படுத்துட்டீங்க எங்களுக்கு பயமாக போச்சுன்னாங்க நான் அவ்வளோ சீக்கிரம் செத்துற மாட்டேன் கவலைப்படாதீங்க போட்டு ரொம்ப போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டு தான் நான் போய் சேருவேன் நேற்று கடலூரிலேருந்து இருந்து போகும்போது மோட்டர் பைக்கில் கொண்டு போய் பேச்சாளாக மரியாதை கொண்டு போகிறாங்க போகும்போது மோட்டர் பேக்கில் கொண்டு போய் வரும்போது மோட்டர் பேக்கில் கொண்டு வந்து வெயில் சுட்டரிச்சிருச்சு வந்து மயங்கி விழுந்துட்டேன் எல்லாம் எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் தாங்க முடியல எதுக்கப்புறம் படுத்தே கிடந்தேன் வெப்பம் தாங்க முடியல அதனால இந்த இன்சுலின்கிறது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோமே அது விலங்குகளிலிருந்து செய்யப்படுகிறது பல சக்கரை வியதக்காரங்களுக்கு தெரியறதில்லை நீங்கள் போட்டுக்கிற இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஆனது பிராணிகளுடைய இன்சுலின் நீங்க எவ்வளவு சுத்தமான சைவ உணவு சாப்பிட்டு வந்தாலும் அப்படி டைரெக்டா இன்ஜெக்ஷன் மூலமா நீங்க அசைவம் ஏதிக்க வேண்டியதான் இருக்கும் அது மாதிரி அந்த வியாதியை வரவிடாதபடி நீங்க ஆரம்பத்திலேயே இந்த கொட்டைகளின் மதிய பாகத்தை சாப்பிட்றதுல என்ன கஷ்டமா இருக்கு ரொம்ப ஈஸியா அது போயிடும் இங்க தாமரையினுடைய குகரம் குகரம்னா மதிய பாகம் குஹா குஹா அப்படின்னு சொன்னா குஹைன்னு சொல்றோம்ல அதுதான் கேவ் லைக் ஃபார்மேஷன் தாமரையினுடைய உள்பகுதியில நடுவில் ஒரு குஹை மாதிரி இருக்குது அதுலதான் பிரம்மா உட்கார்ந்துருக்கிறாரு பிரம்மா வந்து இதில் ஓரத்தில் உக்காடுறது இல்லை நடுவில் தான் உட்காருவேன் ஒரு மேடை போடுறாங்க மீட்டிங் நடக்குது பெரியவங்கலாம் வர்றாங்கன்னா அந்த மேடையில் நடுவு தான் விஐபி உக்கார வைப்பாங்க ஓரத்தில் இல்லை ஓரத்தில் அன் இம்பார்ட்டன் பெர்சன்ஸ் தான் நிற்பான் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதா நிற்பான் அப்படி மத்திய பாகத்தில் பிரம்மா உட்காந்துருக்கிறாராம் அந்த தாமரை மலராமல் அப்படி மூடி இருக்கிற போது அவருக்கு இடம் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறாரா மூணு பேர் உட்கார சீட்டில் நாலு பேர் உட்காந்த மாதிரி இப்போ இந்த சூரியன் வந்த உடனே அந்த பூ மலர்ந்தது மலர்ந்த உடனே என்ன ஆச்சுன்னா சுஸ்திதேன சுஸ்திதேன அப்படின்னு சொன்னா நல்ல முறையிலே அமர்ந்த அதாவது வசதியாக அமர்ந்த இடப்பற்றாக்குறை பிரம்மாவுக்கே வந்துருச்சுன்னு சொல்றாருங்க அதாவது கவிஞர்கள் தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கவித்துவ உரிமையை இப்படி பயன்படுத்துகிறார்கள் பிரம்மாவுக்கு இட நெருக்கடி அவர் வந்து தாமரை முதல்ல மூடி இருந்தபோது உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டார் சூரியனால் இப்போ தாமரை விரிந்து விட்டது அவர் வசதியாக உட்கார்ந்துருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு நயம் காவிய நயம் ரசனைக்குரிய காவிய நயம் இடப்பற்றாக்குறை ரொம்ப பெருசு இப்போ ஜப்பானில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஜப்பான் வந்து கையகல நாடு நீங்கள் மேப்பை பார்த்தா தெரியும் சின்னதாக இருக்கும் அதில் என்ன இடப்பற்றாக்குறைன்னா விவசாயத்தை கூட கடலில் மிதக்கும் நிலங்கள் மூலம் பண்ணிடுறாங்க இறந்து போன மனிதர்களை என்ன செய்யறதுன்னு தெரியல புதைக்கிறதுக்கு இடமில்லாமல் இடப்பற்றாக்குறை அதனால் என்ன ஆகுதுன்னு ஒவ்வொரு மனுஷனும் சாகரத்துக்கு முன்னாலேயே தன்னை புதைக்க வேண்டிய நிலத்தை வாங்கிடணும் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அதுக்கும் அடிதடி கிடைக்க மாட்டேங்குது பணக்காரர்களுக்கு சீக்கிரமாக ஆஃபர் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து சமீபத்தில் ஒரு பணக்காரர் தனக்கு வரப்போகிற கலரையை விலைக்கு வாங்கியிருக்காரு வாங்கி டெய்லி வேறு ஆக்கிரமிப்பு ஆயிடக்கூடாது இல்லையா வீடு ஆக்கிரமிப்பு மாதிரி கலரை ஆக்கிரமிப்பாயிடக்கூடாது அதை போய் வந்து செக் பண்ணிட்டு வராரு அப்படி ஆகி போச்சு நல்ல வேலை கடவுள் அந்த மாதிரிலாம் நம்ம படைக்காமல் உதைக்கிறதுக்கும் பற்றாக்குறை இல்லை சாப்பிட்றதுக்கும் பற்றாக்குறை இல்லை வசிக்கிறதுக்கும் பற்றாக்குறை இல்லைங்கிற மாதிரி நாட்டில் நம்ம படிச்சிருக்கோம் பிரம்மாவுக்கு இடப்பற்றாக்குறை தாமர முறையில் உட்கார முடியலை நெருக்கடி இப்போ சுஸ்தி தேனை இருத்தல் சுஸ்தி நல்ல முறையில் இருத்தல் வசதியாக இருத்தல் இப்போ வசதியாக இருப்பதனாலே அவராலும் தாத்திரா இப்போ ஸ்தகன் ஒரு மறுபடி சூரியன் பிரம்மா அதோடு முடியுது அடுத்தது கிருஷ்ணயன துவாந்த கிருஷ்ணனு பரிபவ திருவதோ அலம் கிருஷ்ணயனா கண்ணனால் துதிக்கப்படுகிறார் இந்த இடத்துல பெருமாளுக்கு விஷ்ணுங்கிற பேர் போடாம கிருஷ்ணனுங்கிற பேர் போட காரணம் என்னன்னா கிருஷ்ணகாங்கிற சொல்லுக்கு கருப்புன்னு அர்த்தம் உண்டு கிருஷ்ணகுமாரி அப்படின்னா கருப்பின்னு அர்த்தம் சில பேர் பெருமையா சொல்லிக்கிறாங்கன்னா கிருஷ்ணகுமாரின்னு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு வேண்டியதான் மனசுல அப்போது இந்த கிருஷ்ணகாங்கிற சொல்லுக்கு இப்போ வந்து கிருஷ்ண சர்பம்னு சொல்லுவான் கிருஷ்ண சர்பம்னா கருணாகம்னு அர்த்தம் கிருஷ்ணாக சொல்ல ஒரு பயங்கரமான விஷம் உள்ளது என்றால் கருணிற கண்ணனாலே துவாந்த கிருஷ்ண ஸ்வதனு துவாந்த அப்படின்னு சொன்ன இருட்டுன்னு அர்த்தம் வெளிச்சத்துக்கு நேர் மாறானது பெருமாளுக்கு பெரும்பாலும் இந்த கருப்பு நிறம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இவ்வளவுக்கும் பலராமன் வெள்ளைய பிறந்தார் பத்து அவதாரங்கள் ஒரு அவதாரம் வெளில ஆனாலும் கருப்பு தான் அதிகமாக எடுபடுது அடியனுடைய ஆச்சாரியருடைய மனைவியார் கனவுல அடிக்கடி பெருமாள் வருவாராம் வரும்போது ஒரு வைஷ்ணவர் மாதிரி வருவாராம் வந்த கண்ணங்கரையின்னு கருப்பு வைஷ்ணவராக தான் வருவாரன் மறுநாள் அவருக்கு ஹெரணி ஆப்ரேஷன் இந்த அம்மா வந்து பயந்து போயிருக்கிறாங்க என்னாகுமோ எதாகுமோன்ட்டு நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு திடீர்னு எழுந்து இந்த மாதிரி கனவு வந்தது கருப்பாக ஸ்ரீ வைஷ்ணவர் வைகரமாக நின்றுட்டு இருந்தார் நான் இருக்கிறேன்ல ஏன் பயப்படுறேன் அவனுக்கு என்ன ஆயுஸ் இருக்குது நீ முதல்ல உன் உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு அதேமாதிரி அந்தம்மா போய் சேர்ந்துட்டாங்க அவர் என்ன இருக்கிறார் ஆனால் அவரை போய் சேத்துட்டு வந்தேன் அப்போது பெருமாள் வந்து கருப்பு வடிகிலே தான் பெரும்பாலானவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் வந்து வெள்ளையாகவா வேறு ரூபத்தில் காட்சி கொடுக்குறதில்லை திருப்பதி வெங்கடாஜில் பற்றி குறிப்பாக குறிப்பாக கருநீரை வெள்கடத்துக்கு கண்ணனாகவே காட்சி தருகிறான் இந்த வெங்கடாஜலபதியை பற்றி ஒரு விசேஷம் பாருங்கள் பதினெட்டு புராணங்கள்லேயும் ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு திவி சேத்திரம் சொல்லப்படுகிறது சைவ சேத்திரமோ வ வைஷ்ணவ சேத்திரமோ பல சேத்திரங்கள் சொல்லப்படுது ஒரு புராணத்தில் ஒரே ஒரு சேத்திரம் சொல்லப்படுகிறது ஒரு புராணத்தில் பத்து சேத்திரம் சொல்லப்படுகிறது ஒரு புராணத்தில் ஏகப்பட்ட சேத்திரம் சொல்லப்படுது ஆனால் எல்லா புராணத்திலும் விடுபடாமல் ஒரே ஒரு கஷேத்திரம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிற புராணத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற ஒரே திவ்யக் கேத்திரம் திருப்பதி தான் இந்த திருப்பதி வெங்கடாச்சலத்தை தான் பதினெட்டு புராணமும் சொல்லியிருக்கு இந்த பதினெட்டு புராணங்களில் சாத்விக புராணம் ஆறு தாமச புராணம் ஆறு ராஜச புராணம் ஆறுன்னு கிளாஸிஃபை பண்றாங்க இதுல சாத்விக புராணம் ஆறு தான் கொள்ளுபடி பாக்கி எல்லாம் வந்து ஓரளவு தான் கொள்ளுபடி மீதி தள்ளுபடினு சொல்றாங்க அதில் கூட இந்த திருப்பதி வெங்கடாச்சலத்தை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவு இந்த கருப்பு வைஷ்ணவர் ஃபேமஸா இருக்கிறார் அதனால இங்க வந்து கிருஷ்ண என துவாந்த கிருஷ்ண துவாந்த கிருஷ்ண என்று தன்னுடைய அவருடைய கருணத்தை சொல்றாங்க துவாந்த என்றால் இருட்டு போன்ற கிருஷ்ண என்றால் கருணிரம் அதை வந்து ஸ்வ தனு உடம்பு ஸ்வன தன்னுடையன்னு அர்த்தம் இந்த திருப்பதியில் வைகானச ஆகம்தான் இன்று வரை இருந்து வருகிறது இப்போ சமீபத்தில் சர்ச்சைக்கு உரிய பிரச்சனை அதுதான் வருது அங்கே வந்து பாஞ்சராத்திரம் இல்லை வைகானசந்தான் அதனால் வந்து திருப்பதி எங்களுக்கு தான் சொந்தன்னு ஊரமடாதிபதி சொல்கிறார் இல்லைன்னு சொல்லி இன்னும் ஒரு ஜீர் வந்து போட்டி போட்டுட்ருக்கேன் அங்கே நடந்த கதை என்னென்ன மரீச்சி அத்திரி முதலிய வைகானச ஆகம வாழக்கூடிய சில ரிஷிகள் ஆரம்ப காலத்தில் அங்கே தவம் செய்து பெருமாளுக்கு வைகானசம் ஆராதனை நிகழ்த்தினார்கள் அதனால் அன்று முதல் இன்று வரை வைகானசம் கடைபிடிக்கப்படுகிறது ராமானுஜர் பல இடங்களில் பாஞ்சராத்திரத்தை மாற்றி கொண்டு வந்தார் அவர் கூட இதை வந்து வேணாம் அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டார் அவர் அந்த சர்ச்சைக்கே வரலை அப்படி வந்து தான் வைகானசாகம் ஆனால் அதுக்காக மற்ற பாஞ்சராத்திர ஆகமத்தைச் சேர்ந்த வாளுக்கு அந்த உரிமை இல்லை என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை வைகானசம்ன்றது விக்னேச குருவனுடைய ஒரு ஆகமம் விக்னேச குரு ஏற்பாடு செய்த ஒரு ஆகமப்படி நடக்கக்கூடிய பூஜை அது ஸ்வதனு ஸ்வ தனு என்றால் தனு என்பது உடம்பு ஸ்வ என்பது தன் என்பதே காட்டும் செல்ஃப் என்னுடைய உடம்பு ஸ்வ தனு பரிபவ தன்னுடைய உடம்பு போயிடுமோன்னு பயப்படுறாரு தனு புவன கரணங்கள் என்று சொல்லுவார்கள் பகவான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனு புவன கரணங்களை கொடுக்குறோம் அதாவது பற்றி இருப்பதற்கு ஒரு உடம்பு அதன் மூலமா தான் அதன் மூலமா அனுபவிக்கிறோம் இந்த உடம்புக்கு நாம் எவ்வளவோ கடமைப்பட்டு இருக்கிறோம் உடம்பு மூலமா எவ்வளவோ அனுபவங்கள் அடைகிறோம் உலகியில் சரீரம் ஆத்தியம் கழு தர்மசாதனம்னு ஒரு ஸ்லோகம் அதாவது என்ன தர்மம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் முதல்ல உங்களுக்கு ஒரு சரீரம் வேணுங்க சரீரம் ஆத்தியம் கழு தர்மசாதனம் அதனால தான் ஆவிகளை அலையிறவங்கெல்லாம் ஒன்றும் புண்ணியங்கள் சம்பாதிக்க முடியறதில்லை ஆவிகளை அலைறவங்க நம்மகிட்ட தான் வந்து விண்ணப்பம் பண்ணுவாங்க கனவில் வந்து சொல்லுவாங்க எனக்காக ஆத்மசாந்தம் பண்ணக்கூடாதா எனக்காக நீங்கள் வந்து சாதம் பண்ணக்கூடாதா எனக்காக சடங்குகள் பண்ணக்கூடாதான்னு ஆவிகளுக்கு எஞ்சிர காரணம் ஆவிகளுக்கு யாக காரியங்கள்ல உரிமை இல்லை அவங்களால புண்ணியம் சம்பாதிக்க முடியாது நீங்க நினைக்கலாம் ஆவி நினைச்சா எங்கே வேணாலும் பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம் அப்படின்னுட்டு அதுதான் கிடையாது ஆவிகள் வந்து கோவில்களுக்குள் நுழைய முடியாது பல இடங்களுக்குள்ளே ஆவிகள் நுழைய முடியாதபடி அங்கே காவற்காரர்கள் இருக்கிறார்கள் தடை செய்யப்பட்டு இருக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாம நுழையக்கூடிய இடத்துல கூட ஆவிகள் நுழைய முடியாது இப்ப இந்த கோவிலுக்குள்ள நம்ம இஷ்டப்படி நுழையலாம் பக்தியோடையும் நுழையலாம் பக்தி இல்லாமலும் நுழையலாம் ஆனால் ஆவிகள் எப்படி நுழைய முடியாது இங்க இருக்கிற காவல் தெய்வங்கள் ஆவிகளை இப்படியே தடுத்துரும் நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடுறதுக்கு கூட இந்த ஆவிகளுக்கு ஒரு வழி இல்லை ஏன்னா சரீரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த தண்டனை யாருக்கு கொடுக்கப்படும் உலகத்தில் வாழ்வாங்கு வாழாமல் தவறு செய்கிறவர்களுக்கு தான் சரீரம் அந்த ஆவி வாழ்க்கை கொடுக்கப்படுது அது ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனை அந்த நிலைமையில பசியும் தாகமும் அவர்களுக்கு ரொம்ப இருக்கும் அதனால தான் நம்ம வீட்டிலேயே கூட சில முன்னோர்கள் ஆவியை அலையிறாங்க அப்படின்னு சொல்லி சில ஜோசியர்கள் சொல்லுவாங்க அவங்க செத்த கிழமை அன்னைக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வைங்கி அவங்க படத்துக்கிட்ட அதை குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நினைக்கிறது இவங்க தான் ஏரி குளம் எல்லா பக்கமும் அலைகிறாங்களே ஆவிகள் அதைப்பட்டு முக்கியன்னு உள்ளே முக்கிளிச்சு குடிக்க வேண்டியது தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு தண்ணி நாம் தான் கஷ்டப்பட்டு கைத்த போட்டு கிணத்துலேயும் தண்ணி வைக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு நாம் நினைச்ச கிணத்துல தண்ணி எடுத்துடலாம் ஆவியால் எடுக்க முடியாது அதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கேன் இந்த ஊரில் ஒரு பிரபலமானவர் வனமாரி பட்டாசியர்னு திருக்கார் அவர் வந்து சில மந்திரசக்தி உள்ளவர் ஆவிகளெல்லாம் வரவழைக்கக்கூடியவர் ஒரு தடவை ராஜீவ் காந்தியுடைய ஆவியை வரவழைச்சாராம் பேசினாரான் அப்போ அந்த ஆவி சொல்லி தான் வந்து எனக்கு உடம்பு போன பிறகு தான் சில வினாடிகள் கழிச்சு தான் உடம்பு போயிடுச்சுங்கிறதே தெரியும் அப்போ என் உடம்பு கேடுங்கிறத நான் மேலேருந்து பார்த்தேன் அப்போ ரொம்ப தாகமாக இருந்தது அப்போ ஸ்ரீபெரும்புதூர் குளத்தில் போய் கூடிய தண்ணி குடிக்கலான்னு போனால் அங்கே ஈட்டியை வச்சுக்கிட்டே எல்லாரும் இந்த தடை செய்கிறாங்க அப்போது அங்கே வெள்ளையாக ஒரு சன்னியாசி உட்காந்துருந்தார் இந்த ராமானுஜர் சொல்கிறார் அவர் பரவாயில்ல கொஞ்சம் குடிக்கட்டும் போங்கோ அப்படின்னு விட்ட உடனே அவர் அனுமதியின் பேர் நான் தண்ணி குடித்தேன்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறேன் இது உண்மையாக பொய்யா அது வேறு விஷயம் ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்குது ஆவி உலகத்துக்கு நீங்கள் வந்த உடனே தாகம் அதிகமாகும் பசி ரொம்ப அதிகமாகும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் துவச்சிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து இந்த படையில் போடுறதுங்கிறத ஒழுங்காக செஞ்சீங்கன்னா அவர்கள் மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறார்கள் அப்படி நீங்கள் செய்யலைங்கிற போது அவர்கள் சபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த உடம்பு இருக்கணும் சரீரம் ஆத்தியம் கொலு தர்மசாதனம் எந்த தர்மம் செய்வதானாலும் எந்த புண்ணியம் சம்பாதிப்பதானாலும் உடம்பு முதல்ல தேவை இருக்கிறது என்று உடலின் பெருமை உடலின் மகத்துவத்தை சொன்னார்கள் அடுத்து நோய் புகுந்த உடம்பும் பேய் புகுந்த வீடும் ஒன்று அப்படிப்பாங்க மனுஷன் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் ஆடுற ஆட்டமெல்லாம் ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்னாகும் ஒருவேளையும் செய்ய முடியறதில்லனே தெளிவாக போச்சு நமக்கு நோய் புகுந்த வீடும் நோய் புகுந்த உடம்பும் பேய் புகுந்த வீடும் ஒன்று வீட்டுக்குள்ளே பேய் புகுந்துட்டா மனுஷன் நிம்மதியாக வாழ முடியுமா அதுபோல் நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் அதனால் முதல் பிரார்த்தனை என்னன்னா நோயற்ற வாழ்வு வேணும் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க தீர்காயுசா ஆரோக்கியமா இரு அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆனால் பல பேருக்கு கோவம் வருது இந்த மாதிரி சொன்னால் காலைல விடுகிறாங்களே சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்காயுசா ஆரோக்கியமான வித்யாவானா இருப்பான்னா என்ன சார் நம்ம பணக்காரனாகுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வருது பணம் இருந்து உடம்பில் ஆரோக்கியம் இல்லாட்டி ஒரு பிரயோஜனமில்லை முக்கியம் ஆரோக்கியம் இருந்துட்டால் பணம் சமரிச்சிக்கலாம் எல்லாம் எல்லா பிரச்சனையும் சமாளிக்க ஆரோக்கியம் இல்லைன்னா எது இருந்து பிரயோஜனம் இல்லை ஸ்வ தமிழ் கிருஷ்ணனுக்கு பயம் முதரிச்சான் ஆகா நமக்கு உடம்பே போயிடும்போது இருக்கே எப்படி நான் கருப்பாக இருக்கிறேன் என்னை இருட்டுன்னு நினைச்சி இந்த சூரியன் துரத்தடிச்சிருவானோ நானே இல்லாமல் பண்ணிடுவானோ என்று கிருஷ்ணன் பயப்படுறானு இது எப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைகளை பார்த்து பெரியவங்க பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது சொல்லலாம் இப்போ ஒரு மூணு வயசு குழந்தை திடீர்ன்னு ஒரு சிவாங்குச்சி எடுத்து குச்சி வடக்கம் மாத்துக்குச்சி எடுத்துப்பட்டது என்ன உணவுலேயே சொல்லப்பட்டது அதே உணவில் தான் இந்த ஸ்லோகத்தை வெளியிருக்கிறேன் கிருஷ்ணன் ஏன் பயப்படுறார் என் நிறைய கருப்பாக இருக்கிறதுங்கிறதுக்காக சூரியன் என்னையும் இருட்டுன்னு நினைச்சிட்டு விரட்டி தான் என்ன பண்றது அப்படின்னா சூரியனுக்கு ஒரு உயர்வு தருகிறார்கள் அதுக்காக சொல்ற ஸ்வ தனு பரிபவ பரிபவன இழப்புன்னு அர்த்தம் சாதாரணமா மானம் போறதுக்கு பரிபவங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க திரௌபதி பரிபவம் திரௌபதிக்கு அவன் சேலை அவித்து விட்டான் துச்சாசனன் அந்த சம்பவத்துக்கு திரௌபதி பரிபவம்னு பேர் ரகசிய கிரந்தங்கள்ல ஆச்சாரிய ஹிருதயம் ஸ்ரீவசண பூஷணங்களை இந்த டெர்மினலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாண்டவர்கள் மக்கள் என்ன குற்றம் அப்படின்னா திரௌபதி பரிபவம் கண்டும் வாழாவிருந்தது அப்படின்னா திரௌபதிக்கு அவமானம் ஏற்படுறத பார்த்தும் கூட இந்த பாண்டவர்கள் சும்மா இருந்தார்கள் அது அவர்கள் செய்த குற்றம் அப்படின்னு ரகசிய கிரந்தங்கள் எழுதியிருக்கு ஆனால் இந்த இடத்துல ஐய இழப்பு எதை குறிக்கும்னா உடல் இழப்பை குறிக்கும் பரிபவ த்ரஸ்னு த்ரஸ்னு அப்படின்னா அச்சம் பயம் என்ன பயம் அப்படின்னா தனக்கு உடம்பு போயிடுமோ அப்படிங்கிற பயம் திருஷ்ணுநேவ அந்த ஒரு பயத்தினாலே சுதோ சுதோனா துதிக்கப்பட்டிருக்கிறான் இந்த சுதகா அப்படிங்கிறது மூணு பேருக்கும் பொருந்தும் முதல்ல சொல்லப்பட்ட சிவபெருமானுக்கும் ரெண்டாவது சொல்லப்பட்ட பிரம்மாவுக்கும் மூன்றாவது சொல்லப்பட்ட பெருமாளுக்கும் இந்த சுதகாங்கிறது ஒரு வினைச்சொல்லானது பொருந்தும் இந்த மூவராலும் அவன் துதிக்கப்படுகிறான் அப்போ இந்த சூரியனுடைய வழிபாடு குறிப்பாக பாரத தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பை தரும் என்று வேதம் சொல்லுது இந்த நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் தகுந்த பாதுகாப்பை கொடுப்பானா இந்த வருஷம் லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் புஷ் அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்க இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் இந்தியாவுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாராம் எதுக்குடான மத மாற்றத்துக்கு அந்த இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாயை இந்திய அரசுக்கு அனுப்ப போகிறது இல்லை இங்கே இருக்கிற சில தனியார் நிறுவனங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி யாரெல்லாம் கிறிஸ்தவ மரத்துக்கு வர ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து கேன்வாஸ் பண்ணுங்கள் ஆஸ்பத்திரி கட்டுங்க இலவச வைத்திய செயல் பண்ணுங்கள் பள்ளிக்கூடம் கட்டுங்க என்று இப்போ லேட்டஸ்ட்டாக இவ்வளோ ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ ஏற்கனவே பயங்கரமான நிலைமையில் ஜனத்தொகை இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது பெர்சன்டேஜ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்து சனாதன தர்மத்துக்கு பிடிச்சது ஆபத்து பெரும் ஆபத்து வரும் சில பேர் வந்து எல்லா சாமியும் ஒண்ணுதாங்க யார் எந்த மதத்துக்கு போனா என்னங்க அப்படின்னு அலட்சியமா இருக்கிறாங்க ஒரு மைனஸ் பெர்சென்டேஜ் வரைக்கும் ஓகே ஆனால் இப்படியே விட்டுக்கிட்டு சொன்னா அடிப்படையாக இந்து தர்மமே இங்கே சுதந்திரமா நடமாட முடியாதுங்கிற அளவுக்கு வந்துருமோன்னு ஒரு ஆபத்து அதுக்கு இந்த சூரிய வழிபாடு மிகவும் உதவி செய்யும் சூரிய வழிபாடு என்ன பண்ணுவோம் என்றால் பாஷண்ட மதங்கள் இந்த நாட்டுக்குள்ளே புகாதபடி பார்க்கும் இந்திய நாட்டுக்கு உரிய பிரதான வழிபாடு ஆதித்யகிருதய ஸ்தோத்திரம் ராமனுக்கே அந்த ஆதித்யகிருதய வழிபாடுதான் ராவணனை கொல்ல வலிமை கொடுத்தது சொல்வார்கள் பெருமாள் வந்து அங்கே உண்டரைக்காட்சனாக ஆதித்ய நாராயணனாக இருந்து அருளுகிறார் எல்லாரும் சூரியனை வழிபாடு பண்ணும்போது ஒரே ஒரு வினாடி இந்து மதம் வாழ வேண்டும் இந்தியா வாழ வேண்டும் அதை கேளுங்க அதை சம்ஸ்கிருதத்தில் கேட்க வேண்டாம் உங்கள் உங்கள் தாய் பாஷையில் எல்லாரும் கேட்டால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அந்த பிரார்த்தனை யாரும் பண்ணுற மாதிரி தெரியல ரொம்ப கவலைக்குரிய சூழ்நிலை உருவாகிட்டு வருது ஸ்துதோ அலம் அப்படின்னு சொன்னால் அதிகம் அர்த்தம் மிக மிக நர்த்தம் அதாவது மிக மிக பிரம்மாவும் சிவபெருமானும் கிருஷ்ணரும் மிக மிக துதிக்கிறார்கள் பிரம்மா ஒருத்தர் வந்து மகிழ்ச்சினால துதிக்கிறார் தனக்கு இடங்களை சிரிச்சுட்டு சிவன் சந்தேகத்தினால துதிக்கிறார் பெருமாள் வந்து அச்சத்தினால துதிக்கிறார் அப்படின்னு கொண்டு வரது கரெக்டா அதற்கு போய் சேரணும் திரணாய உண்டாகட்டும் பபத்து அப்படின்னு அர்த்தம் திரணாயன பாதுகாப்புக்கு என்ன தனியான் அப்பி தனியான் அப்படின்னா சிறிதளவே இருந்தாலும் எது சிறிதளவே இருந்தாலும் அப்படின்னா சூரிய பகவானுடைய கதிர்கள் சிறிதளவே இருந்தாலும் உங்களை அது நிறைய காக்கட்டுங்க மிக மிக காக்கட்டும் காலங்காத்தால் சூரிய நமஸ்காரம் போது நம்ம மேலே படுற சூரிய ஒளி ரொம்ப கம்மி தான் அதிக பிரகாசமாக படுறதில்லை அது மட்டும் இல்லை சூரியனுடைய கிரணங்கள் உலகெங்கும் முந்நூற்றது டிகிரிலே அடிக்குது நம்ம மேலே அடிக்கிற கிரணங்கள் ரொம்ப கொஞ்சந்தான் நம்ம எவ்வளோ உயரம் நம்ம எவ்வளோ அகலோம் நம்ம மேலே படுற ஒளி கொஞ்சம் சில பேர் நினைப்பாங்க முழு சூரிய ஒளி நம்ம மேலே பட்டால் தான் நமக்கு ஃபுல் பவர் கிடைக்கும் கொஞ்சம் போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி அபத்தமான சந்தேகம் வர தான் அவர் என்ன சொல்கிறார் தனியான பே மிக கொஞ்சமாக இருந்தாலும் உங்கள் மேலே படுற கதிர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் தங்கம் வந்து கிலோ கணக்கில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கிராம் கணக்கில் இருந்தாலே போதும் ஒரு கிராம் இன்றைக்கி விலை வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு தங்கம் மேலே இறக்கிட்டே போகுது ஒரு கிராம இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அது மாதிரி சூரிய ரேகையானது கொஞ்சமா இருந்தா கூட உங்களுக்கு நிறையா இருந்து செய்யுமா அப்படி போது டெய்லி ஒரு முறை நீங்க வழிபடுற போது என்ன ஆகுது தொழிறுளியா பல தொழில் சிறு பெருவள்ளம் என்று சொல்லுவார்கள் கிராமத்து பக்கம் பழமொழி சொல்லுவாங்க ஒன்று ஒன்றா நூறா ஒருமிக்க நூறா பழமொழி நூறு ரூபாய் சேர்றதுங்கிறது ஒவ்வொரு ரூபாயா சேர்ந்து நூறு ரூபாய் ஆகுதா எடுத்தடுப்பு நூறு ரூபாய் ஆகுதா ஒன்னொன்னா சேர்ந்தா நூறு ரூபாய் ஆகுது பணக்காரன் அப்படிதானே பணக்காரன் ஆகுறா சமீபத்தில் ஒரு சீன பழமொழி கம்ம கிராஸ் பண்ணேன் ஏ ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னா ஆயிரம் மைல் நீளமுள்ள ஒரு பயணமானது ஒரே ஒரு அடியில் தான் தொடங்குகிறது அப்படின்னா நீ பின்னால் ஆயிரம் மைல் கிடக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒன்று தானே அவள் எவ்வளோ டச்சிங்காக சொல்கிறேன் அதனால் சின்னதுன்னு நினச்சி இருக்காதீங்க சூரியனுடைய ரேகையானது சின்னதாக இருந்தாலும் நிறைய உங்களுக்கு அருள் செய்யும் அப்படின்னு அதனால் தனியான அப்படி திமுற ரிப்போஹோ திமிர அப்படின்னு சொன்னால் இருட்டுன்னு அர்த்தம் அஜ்ஞானம்னு அர்த்தம் ரிப்பு அப்படின்னா எதிரின்னு அர்த்தம் இருட்டின் எதிரி யாரு சூரியன் இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் பதினாறாவது பெயர் கொடுக்குறாரு சூரிய பகவானுக்கு யாரு மயூரகவி மயூரகவி புது பெயர் திமிர ரிப்பு என்றால் இருளின் எதிரி இந்த இந்த காலத்தில் கோவம் வந்துவிட்டு ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் வயிறுற போகுது என்ன திமுற உனக்கு அப்படின்னாங்களே திர் அஜானம் அதாவது மத்ப்பு ஆணவம் ஆணவ மலத்தை தான் அப்படி சொல்றது அந்த திமிரம் என்ற இருட்டை போக்குவது இந்த ஒளி சூரியன் திமிரதிபூ இந்த பெயர் காரணம் இந்த ஆற்காடுன்னு ஒரு பேர் இருக்கு நமக்கெல்லாம் தென்னார்காடு வடாறு காடுன்னு அத்துப்படியான பேரு இதுக்கு என்ன பெயர் காரணம்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லிட்டு இருக்காரு ஆறும் காடும் சேர்ந்ததுதான் ஆர்காடு அப்படின்னு பல மேடைகளில் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதில் நான் தலையிட விரும்பலை இன்னும் சிலர் வேறு வேறு காரணங்கள் சொல்கிறார்கள் ஆனால் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்ன அப்படின்னா தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ஒரு சோழராஜா இருந்தான் இந்த சோழ சோழராஜா அந்த காலத்தில் ராஜாக்கள் எவ்வளோ தூரம் வந்து மந்திரங்களில் வல்லவர்களாய் நல்லவர்களாய் இருந்தார்கள் என்றால் அவங்களோட தேவலோக பெண்கள் பாதாளலோக பெண்கள்லாம் வந்து பார்ப்பார்கள் பேசுவார்கள் செல்லா பிடிப்பார்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒரு நாகலோக கணிகையை அவன் மணந்து கொண்டான் காந்தர்வ முறைப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை அவள் எடுத்து வளர்க்கிறாள் இந்த குழந்தை பிறந்ததும் வளர்கிறதும் இந்த ராஜாவுக்கு தெரியாது அவள் நாகலோகம் போய்விட்டாள் நாகலோகத்திலே அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிறாள் அவன் வளர்ந்து இருபத்தைந்து வயது வாலிபனான உடனே எங்கள் அப்பா யாருன்னு கேட்குறான் அப்போ தாய் என்ன சொல்கிறா இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி என்ற சுழராஜா தான் அப்பா நீ போய் நான் சொன்னதாக சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் இவன் நேராக வந்து ராஜா கிட்டே நிற்கிறான் எனக்கு தெரியலையா நான் உங்கள் மகன் அப்படின்றேன் உடனே ரொம்ப சந்தோஷமாக போயிரு அந்த முகஜாடையை பார்த்துட்டு அந்த பழைய சம்பவங்கள் அந்த நாகலோக கன்னிகைக்கும் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்களை இவன் சொல்லுகிறான் அடையாளங்களாக அப்போ இவன் பொய் சொல்லலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி இப்போது எனக்கு பட்ட மகிழ்ச்சி ஏற்கனவே ஒருத்தன் இருக்கிறான் மகன் அதனால் முழு நாட்டை நான் கொடுக்க முடியாது என்னுடைய நாடு வந்து மொத்தம் துவாதச ஆரண்யங்களாக இருக்கின்றன துவாதசம் பனிரெண்டு ஆரண்யம்னா காடு பனிரெண்டு காட்டு பிரதேசங்களாக நான் பிரித்திருக்கிறேன் அதுல உனக்கு ஆறு காட்டு பிரதேசத்தை தருகிறேன் அவனுக்கு ஆறு காட்டு பிரதேசம் போகட்டும் என்று சொல்றேன் அதிலே இந்த பிரதானமாக இங்கே ஆற்காடு என்று பெயர் வருவதற்கு காரணமான அந்த ஆறு காட்டுப்பகுதிகள் என்ன என்று புராணங்கள் சொல்லுகின்றன என்றால் நம்பர் ஒன்று கிருஷ்ணாரண்யம் கிருஷ்ணாரண்யம்ங்கிறது திருக்கோவலூர் ஏரியா ரெண்டு ஜில்லிகா வனம் ஜில்லிகாவனங்கிறது ஸ்ரீமுஷ்ணம் ஏரியா மூணு ஔஷதி வனம் ஔஷதி வனத்துக்கு எது தெரியல பல பெரியவங்களையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுபிடிக்க தெரியலை ஆனால் இந்த ஏரியாவில் ஒன்றா தான் இருக்கணும் நாலு இது திருவல்லிக்கணி ஏரியா அஞ்சு வகுளாரண்யம் இது மதுராந்தகம் ஏரியா ஆறு நாராயணபுரி என்ற கீழ்த்திருப்பதி ஏரியா இந்த ஆறு ஆரண்யங்களும் சேர்ந்து ஷெடாரண்யம் என்று பெயர் ஷெடனா காடு ஆறு காடுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன இந்த ஆறு காடுகள் கொடுக்கப்பட்டதுனால இது ஆறு காடு ஆறு காடு என்பது ஆர்காடு என்று ஆகிவிட்டது இப்போ திருச்சிராம்பள்ளி அப்படிங்கறத டிச்சி அப்படின்னு சொல்றோம்ல திருநெல்வேலி அப்படிங்கறது சின்னவெளி அப்படிங்கிறோம் இல்லையா இங்கிலீஷ்ல அது மாதிரி ஆறு காடு என்பது ஆர்காடு என்று என்று புராண இலக்கிய மொழியியல் வல்லுநர்கள் கண்டிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் காரணம் என்னன்னா இதுல ஆத்திகம் கலந்துருக்கு நம்ம வந்து பகுத்தறிவா சொல்லணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இவங்க புதுசா சில கதையெல்லாம் சொல்றாங்க ஒரு கேள்வி ஆரும் காடும் இங்க மட்டும்தான் இருக்கா இந்தியாவில இந்தியாவில் ஆரும் காடும் எங்கெங்க இருக்கு இமயமலை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆறும் காடும் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது அப்படி இருக்கிற போது ஆறும் காடு இருப்பதனால இதுக்கு ஆறு காடுன்னு பெயர் வந்ததுன்னு சொன்னால் பொருத்தம் சரியில்லை நான் நினைக்கிறேன் இதில் நான் எந்த தனிநபரையும் கண்டிக்க விரும்பவில்லை தவறான கருத்துக்கள் நாட்டில் பரவ வேண்டாம் என்பது என்னுடைய கொள்கை திமிரறி புகு இங்கே சூரியனுக்கு கொடுக்கிற ஒரு புது பெயர் சாம் உத்கமோ பகா சார் அவன் அந்த சூரிய நாராயணன் துஷாம் என்றால் கதிர்கள் அவனுடைய ஒளி கதிர்கள் உத்கமோ பகா உத்கம அப்படின்னு சொன்ன புதிதாக தோன்றியவை கிளம்பியவை உதித்தவை உதய சூரியன்னு சொல்றங்களா உத்கமோ வகை என்றது உங்களுக்கு அப்போ ஒரு சாதாரண சூரியனுடைய உதயத்தை வச்சு ஒரு மனுஷன் எத்தனை விதமாக கற்பனை பண்ண முடியும் சிந்திச்சு பாருங்க இந்த பாதுகா சகசரன் கூட புஸ்தகத்துக்கு சொன்னேன் ஒரு ஜோடி செருப்பை வச்சு ஒரு புலவன் ஆயிரம் ஸ்லோகம் எழுதிட்டான் ஒரு தடவை சொன்னது மறுபடி வராதபடிக்கு அது எவ்வளோ நேரத்தில் வெளிய காலம் மூணு மணிக்கு ஆரம்பித்து அஞ்சே முகவர்களும் முடிச்சிட்டாருந்தாட ஆயிரம் ஸ்லோகம் டாபிக் இதுதான் அறிவு வளத்துக்கு இதுதான் பேர் ஆனால் லண்டன்லையோ சிக்காகோல டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு ஃபோர் அட்ஜஸ்ட் எவ்வ ஹேங்கர் சீஃப் அப்படிங்கிற தலைப்பாக வச்சு பேசினாரான் ஒன்றரை மணி நேரம் ஒரு கைக்கூட்டையினுடைய நான்கு மூலைகள்ங்கிற தலைப்பாக வச்சு கேண்டி கொடுத்தாரான் தலைப்பு தமாஷா ஒன்றரை மணி நேரம் பேசி காமிச்சாருங்க அறிவு வளத்தை காட்டுகிறது அது அதே மாதிரி சரசி வி ராமன் தலைப்புல ஒரு மணி நேரம் பேசினாரான் நத்திங்னா ஒண்ணு நேரத்தான் அதை வச்சு பிரம்மே நத்திங் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் பொறுத்துக்கிட்டே இருக்கு அது மாதிரி இங்கே ஒரு உதிக்கிற சூரியனை வைத்து ஒரு மனிதன் எத்தனை விதமாக கற்பனை செய்ய முடியும் அதை பார்த்தீங்கன்னா இந்த சதகம் இந்த நூறு ஸ்லோகங்கள்ல நூறு விதமான கற்பனை நூறு விதமான பெயர்கள் அதுபோற அவனுடைய மகிமையை புகழ்வன அப்படிப்பட்ட சூரியன் உங்களை காக்கட்டும் என்று விடிய கால எந்திரிச்சு நாமெல்லாம் பல்லு கூட விளக்காமல் பார்க்குற ஒரு காட்சி இந்த சூரியோதய காட்சி அந்த சூரியோதய காட்சியில் இவ்வளவு குழப்பமான கற்பனைகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் புனிதத்துவத்தை கொடுக்குறார் இங்கே அறஞ்செய விரும்பு ஆறுவதை புராட்டி ஆணாவானாவை வச்சு என்ன அழகா தர்மம் சொல்கிறா மேல் நாடுகளை எப்படி சொல்லி தர்றான் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் எல்லாம் தீனிலே ஆரம்பிக்குது டி கொஞ்சம் நாய்க்கும் போடு சி ஃபார் கேட் கொஞ்சம் பூனைக்கும் போடு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஆனா இங்க அறம் செய்ய விரும்பு ஆனான்னு சொன்னா அறம் செய்ய விரும்பு தர்மம் செய்யணும் செய்தியோ இல்லையோ செய்யறதுக்கு விரும்பணும் ஆறுவது சினம் கோபப்படாத அப்ப விளையும் பயிர் மொழியிலேயே தெரியும் சின்ன வயசுலேயே ஆன்மீக விஷயங்களை நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த நாட்டில ஆனாவை நான் முதற்கொண்டு அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதுல ஒரு சூரியோதயமானது வீணா போவதே மயூர கவி பார்த்தார் சூரியோதயம் என்பது மனிதன் தோன்றிய நாள் முதற்குண்டு உலகம் தோன்றிய நாள் முதற்குண்டு இன்று நடைபெறுகிறது என்றும் நடைபெறும் இந்த ஒரு அரிய புனிதமான காட்சி வீணாக கூடாது மக்கள் கவனத்தை இதன்பால் அவர்களுக்கு இதில் பக்தி பண்ண வைக்க வேண்டும் என்று நினைச்சா அது எப்படி சாத்தியம்டானா ஒரு நூறு ஸ்லோகத்தை எழுதி அந்த நூறு ஸ்லோகத்துக்கு பீஜம் வச்சு அதுக்கு ஒரு உயிர் ஊட்டி அதுக்கு தெய்வீக அருள் மூலமாக நோய் குணத்தை கொடுத்து சில அற்புதங்களை நேரில் நடத்தி காட்டி இது ஒரு புனிதமான சாஸ்திரம் என்று சாதிக்கிற போது இப்ப நம்மளால் மறக்க முடியவில்லை சாதாரண சூரியோதயத்தை வச்சு அவர் இவ்வளவு எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிற போது இது ஒரு அற்புதமான சாகித்யம் என்று நாம் இலக்கிய கண்ணோட்டத்தில் கூட பாராட்டும்படியாக இருக்கிறது அடுத்த ஒரு செகண்ட் ரவுண்ட் பார்ப்போம் பாருங்க மௌலி இந்தோர் ஏஷக மோஷிம் இதிபாங்கேன யக சங்கிதேன இப்போது பேசிக் சயின்டிஃபிக் பிரின்சிபிள் என்னென்ன சூரியனுடைய ஒளியைத்தான் சந்திரன் பிரதிபலிக்கிறது சூரியன் வந்தால்தான் சந்திரன் ஒளி பெறும் சூரியன் இல்லை என்றால் சந்திரனுக்குன்னு ஒரிஜினல் லைட்டு கிடையாது இப்போ சந்திரன்லேருந்து பார்த்தா பூமி நமக்கு நிலா தெரியுற மாதிரி தெரியுது என்று இப்போ நாம் சன் ரைஸ் மூன் ரைஸ்னு சொல்கிற மாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலிய ஆஸ்ட்ரநாட்ஸ் சந்திரன்லிருந்து பூமியை படம் பிடித்து அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் எர்த் ரைஸ் அப்படின்னு இப்போ மூன் ரைஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவங்க எர்த் ரைஸ்ன்னு தலைப்பு கொடுத்து அந்த ஃபோட்டோவை நான் பார்த்துருக்கிறேன் இப்போது சந்திரன் இங்கிருந்து பார்க்குற போது சிறுசா தெரியற மாதிரி பூமி அங்கிருந்து பார்க்கற போது பயங்கர புதாகாரமாக தெரியுது நாமெல்லாம் ஒருவேளை சந்திரனில் வாழ வேண்டிய ஒரு காலம் வந்தால் நித்தம் நமக்கு ஒரு பயம் இருக்கும் என்னன்னா இந்த பூமி என்னைக்கு நம்ம தலையில் விழப்போதோன்னு தெரியலை அம்மாவும் பெருசாக பூதாகாரமான காட்சியாக தெரியுது ஆனால் எப்படி தெரியுதுடானா நமக்கு சந்திரன் எப்படி வெள்ளையா தெரியுதோ அதுபோல அவர்களுக்கு பூமி வெள்ளையாக தெரிகிறது காரணம் என்ன இவ்வளவு கருப்பான மனுஷங்க எத்தனை பேர் நம்ம இருந்தும் கூட பூமியை பார்த்தா அவங்க எப்படி எப்படி வெளியா தெரியுது அப்படின்னா இந்த சூரிய ஒளியானது இதில் பட்டு பிரதிபலிக்கிறது இங்கிருந்து பார்த்தா புலுவாக தெரியக்கூடிய முழு சமுதிரமும் சூரிய ஒளியினாலே வெள்ள வெள்ளையே அங்கே பிரகாசிக்கிறதுன்றான் கிட்டப்படி பார்த்தா தான் அங்கே வெண்மை இல்லை என்று தெரிகிறார் அப்போ சூரியனுடைய ஒளியினால் தான் ஏனைய கிரகங்கள் ஒளி பெறுகின்றன என்று இருக்கிற போது சிவபெருமானுக்கு அங்கே என்ன சந்தேகம் வந்துருச்சா சூரியன் வந்துட்டானே சந்திரனுக்கு வெளிச்சம் போயிடுமேன்னு நினைக்கிறாரு இது என்னது அஸ்ட்ரானாமிக்கல் இட்இஸ் இட்ஸ் என் எரேட்டிக் ஐடியா இது ஒரு தவறான கருத்தை அவருக்கு எப்படி வரலாம் அப்போது கவி எங்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறான் இல்லையா கருத்து குற்றம் அல்லவா சொற்குற்றம் பொருட்குற்றம் அப்படின்னு ரெண்டு குற்றம் சொல்லுவாங்க சொற்குற்றமாவது மன்னிக்கலாம் பொருட்குற்றம் வந்து மன்னிக்க முடியாது ஏன்னா பொருட்குற்றம் என்பது அறிவை பொறுத்தது இதுக்கு என்ன விளக்கம் என்றால் இங்கே வந்து சங்கிதேன சந்தேகத்தினால் என்ன சந்தேகம் என்றால் சந்திரனுடைய ஒளி நீங்கிவிடும் என்று கவிஞன் குறிப்பிடுவது இந்த பீர்பாலுடைய கதை ஒரு கோடு போட்டு இந்த கோட்டை தொடாமல் இதை சின்ன கோடை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பக்கத்தில் அதை விட பெரிய கோடு ஒன்று போட்டுட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடை ஆகி போயிடும் இல்லையா அது மாதிரி சந்திரனுக்கு பக்கத்தில் சூரியன் வந்தால் சந்திரனுடைய ஒளி தெரியாது சந்திரனுடைய ஒளி இருப்பதே தெரியாது அப்போது இதனால சிவபெருமான் நர்த்தனம் ஆடுகிறபோது அவர் தலையிலே ஒளி வீசுகிற சந்திரனுடைய ஒளியானது பளிச்சென்று தனியே தெரிகிறது இந்த சூரியனுடைய ஒளி வந்தால் அந்த சந்திரன் இருக்கிறதே தெரியாமல் போயிவிடுமே இப்போ பட்டப்பகலில் நிலாவை பார்க்குற போது நமக்கு தெரியுதா சில சமயத்தில் பட்டப்பகலில் வானத்தில் நிலாவும் இருக்கும் சூரியனும் இருக்கும் நிலாவை ஐடிஃபை பண்ணுறது கஷ்டமாயிடும் அப்போ அது என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒளி போய்விடும் என்று சிவன் அஞ்சியதாக மையூர கவி சொல்லுவது டாமினன்ஸ் இல்லாமல் போயிடும் அதாவது பிரதானத்துவம் இல்லாமல் போயிடும் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் இந்த சினிமாவில் நடிகர்களுக்கு கேமராக்களை சில கோணங்களில் வச்சு எடுப்பாங்க அதுலேயே ஒரு ஆக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் ஒரு ஆக்டரை போட்டு அமைக்கிற முடியும் ஆனால் நடிகர்கள்லாம் வந்து கேமராமேனையும் டைரக்டர் ரொம்ப அனுசரிச்சிக்குவாங்க இல்லாட்டி ஒரு படத்தில் அவங்களுக்கு தெரியாமலே இவங்க போட்டு அமைப்பிடுவாங்க அவங்களுக்கு அதுபோல் ஒரு கோணத்தில் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் அதான் இங்கே குவிக்கப்படுகிறது அதனால் இவர் அன்சைன்டிஃபிக்காக பேசியிருக்கிறார் யாராவது ஆட்சேபணி தெரிவித்தால் இந்த சந்தேகம் எவ்வளோ நேரம் அவங்களுக்கு வரலை நான் தான் இப்ப கிளப்பி விட்டுருக்கேன் உங்க திருமுக மண்டலங்களை பார்த்தா தெரியுது நாளைக்கு சில பேர் கிளப்பலாம் அந்த மாதிரி அப்படி கிளப்பினால் அதுக்கு இதுதான் பதில் மௌலிந்து உத்காட்டித அம்போருக இங்கே ஒரு பொருள் குற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா அன்றல இருந்த புது தாமரைங்க அதாவது பிரம்மா வந்து மலராத தாமரையில உட்கார்ந்திருந்தாராம் ாம இருந்ததா சூரியன் வந்த உடனே மலர்ந்துருச்சுங்கிறார் இதுல ரெண்டு கேள்வி வருது ஒண்ணு பிரம்மலோகத்தில் பிரம்மா உகாந்திருக்கிற தாமரையும் இந்த சூரியனை பார்த்துதான் மலருதா சூரியனுடைய ஒளி இங்கே பிரம்மலோகத்துக்கு கீழ்பட்ட லோகங்களுக்கு ஒளி தருகிறதா ரெண்டாவது பிரம்மா உகாந்திருக்கிற தாமரை டெய்லி வந்து குவிஞ்சு குவிஞ்சு விரிதா அப்படி எங்க சொல்லிருக்கு இது ரெண்டுமே பொருட்குற்றம் பிரம்மா வந்து சிருஷ்டிக்க ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு என்றுமே விகசித்த தாமரையில் இருப்பதாகத்தான் வேதம் சொல்லுகிறது இவர் என்னமோ ராத்திரி நமக்கு ராத்திரி வந்தோடனே பிரம்மாவுடைய தாமரையும் மூடிடுற மாதிரியும் பகல் வந்தோடனே அவர் தாமரையும் விரிற மாதிரியும் சொல்றாரு அது ராங்கான ஐடியா இல்லையா அப்படின்னு ரெண்டு விதமான ஆட்சேபம் வருது இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பதில் அப்படின்னு சொன்ன இந்த தாமரை மலர் வந்து அகல விரிந்ததுனாலே பிரம்மாவுக்கு அதிகம் இடம் கிடைத்ததாக இவர் சொன்னதே கல்பித்தமான ஹாஸ்யம் பிரம்மாவுக்கு இடம் பத்தலைன்னு சொல்கிறதே கல்பித்தமான ஹாஸ்யம் சில இடங்களில் காளிதாசன் போன்ற கவிஞர்கள் சொல்லுவார்கள் இந்த சூரியன் வந்த உடனே இந்த நிலவுனுடைய ஒளி செதறி நட்சத்திரங்களாக மாறி படையெடுத்து ஓடிவிட்டது அப்படின்னா நிலவுலி தான் நட்சத்திரமாக மாறிச்சுன்னு சயின்டிஃபிக்காக சொல்ல முடியுமா தப்பு இது கவிஞனுடைய கற்பனை கவித்துவத்திலும் கவிஞனுடைய கற்பனையிலும் மட்டுமே மெய்யாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் இது இங்கே பகுத்தறிவுக்கு இடமில்லை அப்படிங்கிற அமைதி பிரத்யக்ர உப்காட்டித அம்போருக குகர குஹா சுஸ்தித்தனைவ தாத்ரா கிருஷ்ணயன துவாந்த கிருஷ்ண ஸ்வத்தனு பரிபவ இப்போ கிருஷ்ணனுடைய நிறமானது நீளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நீளம் எப்படிப்பட்ட நிலம்னா மழை நீர் சுமந்த மேகம் போன்ற கருமை அல்லது சமுதிரத்தினுடைய கருநீளம் இதான் சொல்லியிருக்கேன் தவிர அவன் இருட்டை போல் இருந்தான் என்று எங்கேயும் சொல்லப்படல இதுக்கு ஒரு மேற்கொள் வேணும்னா ராட்சஸர்கள் கண்ணை எதிர்த்த போது அறக்கர்கள் இருட்டை போல் கருப்பாய் இருந்தார்கள் ஆனால் இவன் வந்து நீளமாய் இருந்தான் நீலமேகை சாமளனாய் இருந்தான்னு பார்க்கிறோம் ராமன் நீலமேகை சாமளனாய் இருந்தான் ராவணன் இருட்டை போல் கருப்பாய் இருந்தான் அப்படின்னு ஆனா இங்க அப்படி சொல்றாரு காரணம் என்ன என்றால் கலியுகத்திலே பெருமாளுக்கு உரிய நிறம் இருட்டை போன்ற கருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால இங்க அந்த அனுமதியின் பேர்ல அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லலாம் திருஷ்ணுநேவ ஸ்துதோ அலம் இப்போ பெருமாள் இந்த மாதிரி அஞ்சுறதாக சொல்றாரு மயூரகவி வந்து பெருமாளுடைய சாபத்தை வாங்கி கட்டிக்க மாட்டாரா பிரம்மாவது ஆசீர்வாதம் பண்ணுவார் ஏன்னா பிரம்மா மகிழ்ந்து துதிக்கிறாருன்னு சொல்லிடலாம் சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு ஒளி இல்லாமல் போயிடு சேர்ந்து சந்தேகப்பட்டாகவும் நிறுத்திட்டார் இங்கே பெருமாள் பயந்து போய் துதிக்கிறாருன்னு சொல்கிறாரே இது நியாயமா அப்படின்னு கேட்டால் தேவதா லோகங்களிலே ஒரு சட்டம் இருக்கிறது ஏன்னா அந்த அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் தத்தம் தெய்வத்தின்பால் உள்ள பக்தியினாலே ஏனைய தெய்வங்களை பற்றி குறைவாக சொன்னால் அது அவர்களுக்கு குற்றம் இல்லை பாவம் இல்லை என்ற தேவதா லோகங்களிலே ஒரு சட்டம் இருக்குது இப்போ இன்னைக்கு உலகத்தில் மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் எங்கள் சாமி தான் ஆகிட்டு மீதி சாமியெல்லாம் பெயின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன் என்னைக்கோ பொசுகிட்டு போயிருக்கணுமே எடா தன் தெய்வத்தின் மேலே உள்ள பக்தியின் முகிதினால அப்படி சொல்கிறாங்க இதை கண்டுக்காதீங்க என்று தேவதாலோகங்களில் இருக்கிற சட்டப்படி அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது குற்றமாகாது திருஷ்ணுநேவ ஸ்துத்துவலம் திரணாய ஸ்தாத்து தனியானபி இங்கே தனியான்னு சொல்றாரு இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் நிரம்பிய ஒளி வாய்ந்து பரவும் ஒளி வெள்ளம்னு சொல்லிட்டு இங்கே தனியானபி கொஞ்சமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரே காரணம் என்னென்ன அங்கே நிரம்பிய ஒளி என்று அவர் சொன்னது வானமெங்கும் பறந்த ஒளியை இங்கே தனிநபர் மேலே படக்கூடிய ஒளியின் அளவை அவர் சொல்லுகிறார் அப்பிரிபோகோ சோ என்ன ஒரு முறை படிச்சு காமிச்சுற மௌலிந்தோ ரேஷம் மோஷே துதிபாங்கேன யக சங்கிதேன பிரத்யக்ரோ உத்காட்டித அம்போருக குகர குஹா சுஸ்திதேனேவ தாத்ரா கிருஷ்ணேன துவாந்த கிருஷ்ண ஸ்வதனு பரிபவ த்ரஸ்வ ஸ்வலம் த்ரணாய ஸ்தாத்தனிய தனியானபி திமிரதி போகோ ச துஷாம் உத்கமோ வகா இன்றைய உபயதாரர்களான திரு த பச்சையப்பன் திருமதி லக்ஷ்மி அவர்களுக்கும் உபயதாரர் பிரிவு உறுப்பினர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி விரைவு விடைபெறுகிறேன் நாளைக்கு சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தமிழகம் உண்டு சனிக்கிழமை லட்சுமி சகசிரம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் உண்டு அடுத்த செவ்வாய்கிழமை நிச்சயம் பிராமர் சகசிரநாமம் உண்டு இப்போது அதை சூரிய சகசிரநாமம் வந்து புஸ்தகம் வரவழைச்சிட்டார் திரு டி கே பாலசுபணி பற்றிய விலை உங்களுக்கு நான் சேக்கிரம் நான் அதுவரை நாம் இதை பார்க்கலாம் அடுத்த புதன்கிழமையை சூரிய சகோதரக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்னார்